ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நம கிருஷி வாணிஜ் வைஷிய பரிச்சியம கிராமூகவன் ஸ்ரீகிருஷ்ணர் வைஷியுடைய தர்மத்தையும் சூத்ரர்களுடைய தர்மத்தையும் இங்கே உபதேசம் பண்ணுகிறார் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் தர்மத்துக்குள் அடங்கி இருக்கிறார்கள் ஆகவே ஒரு ஒருவருடைய தொழிலும் சமூகத்தினுடைய அம்சங்கள் நம்முடைய உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய அம்சத்தை வச்சுதான் வேதமே சொல்லுகிறது பிராமணோஸ் முகமாசீத் பாகூராஜ் அந்நிருதா ஊரு ததசை பத்யாகும் சூத்ரோ அஜாயத்த கால் இல்லாம நாம ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் சமூகத்தினுடைய அவயவங்கள் உறுப்புகள் ஆகவே இங்க சொல்லக்கூடிய வைசனுடைய தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா கிருஷி கிருஷின்னா உழவு தொழில் பயிரிடுறது கௌரக்ஷிய கௌரக்ஷியம்னா பசுமாடுகளை எல்லாம் பாதுகாக்கிறது பாரத உயர்ந்த ஒரு பண்பாடு இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆக உழவு தொழிலும் பசுக்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இப்பொழுது எந்த நிலையில இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வாணிஜ்யம் வாணிஜ்யம் சொன்னா பொருள்களை எல்லாம் ட்ரேட் ட்ரேட் பண்றது விற்கிறது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யுங்கிறார் இல்லையா திருவள்ளுவர் ஆகவே அந்த மாதிரி வாணிபம் செய்கிறது எல்லா பொருள்களை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது பொருளர்களை விற்கிறது ட்ரேடிங் இதெல்லாம் வைசியர்களுக்கு இதுலயே நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு உழவு தொழில் செய்கின்றவர்கள் அப்புறம் பசுக்களை பாதுகாக்கின்றவர்கள் இதுக்குள்ள உட்பிரிவுகள்லாம் நிறைய உண்டு பொதுவாக ஜென்ரலாக பிரிக்கப்பட்டிருக்குது இது அந்தணர்களையும் ஏராளமான பிரிவுகள்லாம் உண்டு அரசர்களையும் உண்டு வணிகர்கள்லையும் உண்டு சூதரர்கள்லையும் உண்டு அடுத்தது பரிச்சரியாத்மகம் கர்ம இவர்கள் எல்லோருக்கும் என்னென்ன நீடு இருக்கோ அந்த முதல் வைசியர்கள் வரை யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் செய்யக்கூடியது தர்மம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த எல்லாருக்கும் பண்றது ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் மிஷின் இந்த மூணுதான் இருக்கு நாலாவதுக்கு வேலை இல்லை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சு அதை கூட நாம சிந்திச்சு பார்த்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனா பொதுவாக சமூகத்துல இந்த நாலு பேருடைய தேவையும் இருக்கு லேபர் இவர்கள் எல்லாம் வேணும் இவர்களுடைய ஸ்கில் வேற ஒருத்தரும் சமூகத்துக்கு சேவை செய்கிறார்கள் அவர்கள் பெறுவது மிக குறைவு சமூகத்துக்கு வழங்கிறது தான் அதிகம் வழங்குவதாலே ஒருவருக்கொருவர் கீதையில பகவான் முதல்ல சொன்னார் இல்லையா மூணா அத்தியாயத்துல தேவான் பாவயத்தானேன தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேய்பரமாப்யதா நீங்கள் தேவர்களுக்கு வழங்குங்கள் தேவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் உண்மையிலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா நாம சமூகத்துக்கு கொடுக்கணும் சமூகம் நம்மளை பார்த்துக்கும் ஆகவே நாம சுயநலமா யாருமே இருக்கக்கூடாது எல்லோரும் சமூக நலத்தையே சிந்தித்தால் நம் ஒவ்வொருவருடைய நலமும் அதில் அடங்கி விடுகிறது என்பதை மறக்க கூடாது அறிவுள்ள யாரும் இதை மறுக்கவும் முடியாது ஆகவே சுயநலத்தோடு பொருளை சார்ந்த வாழ்க்கை அல்ல அறத்தை சார்ந்த ஆண்டவனை சார்ந்த சமூகத்தினுடைய அமைதியை சார்ந்த வாழ்க்கையே மேலானது என்பதை பகவத்கீதை திருக்குறள் எல்லா நூல்களும் நமக்கு காட்டி கொடுக்கின்றன ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுதான் கிருஷி கௌரக்ஷிய வாணிஜ்யம் வைசிய கர்மஸ்வபாவஜம் பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபிஸ்வபாவஜம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீத்தை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு